ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் உபாகர்மாங்கிற தலைப்பில் வேதாத்தியனம் செய்யக்கூடியதான முறைகளை பார்த்துன்னு வரோம் அதில் ஒரு ஒரு அக்ஷரங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்வரம் இருக்குது அந்த அக்ஷரங்களுக்கு உள்ள ஸ்வரங்கள் மாறவே கூடாது அது மாறாமல் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அது அபியாசத்தினால தான் வரும் அந்த வாத்தியார் சொல்லக்கூடியதான அந்த மந்திரங்களை கேட்டு பையன் சொல்கிற பொழுதே அது வரணும் அந்த பழக்கத்தில் வரணும் அது நாம சொன்னால் அப்படி வராது அது மாறதான் மாறும் வித்தியாசம் வரும் ஒருத்தர் வேத மந்திரம் சொல்கிற பொழுதே தெரிஞ்சு இவர் ஒரு குரு சொல்லி கேட்டு சொல்கிறாரா இவரே சொல்கிறாரான்னு கண்டுபிடிச்சிடலாம் வேத மந்திரங்கள் சொல்கிற பொழுதே அந்த அக் அந்தந்த அக்ஷரங்களில் அந்தந்த ஸ்வரம் இருக்கணும் அது மாறக்கூடாது அது மாறினா என்ன ஆறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது கருட புராணத்தில் அதை தான் பார்த்துன்னு வரும் அந்த நாரத சுவாமி இந்த தண்டனைகளை கொடுக்குற அந்த வீரர்களெல்லாம் பார்த்து கேட்குற நீங்களெல்லாம் இவ்வளோ விகாரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார் என்ன பாபம் பண்ணினத்துனால நீங்கள்லாம் இப்படி இருக்கேள் அப்படின்னு அவர் கேட்டவுடனே அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா நாங்களெல்லாம் சரியான முறைகளில் தான் இருந்தோம் நாங்களெல்லாம் யார் என்ன பகவான் மந்திரங்களினால எங்களை சிருஷ்டி பண்ணியிருக்க மந்திரங்கள் மூலமாக நாங்களெல்லாம் உருவானவர்கள் சிருஷ்டியானவர்கள் அந்த மந்திரங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை ஆனால் மந்திரங்கள் எல்லாம் சொல்கிற முறைகள்லாம் மாறின உடனே எங்களுக்கும் உடல்கள் மாற ஆரம்பிச்சுடுதும் என்னாச்சின்னா பிரம்மாவுனுடைய பையன் ஒருத்தர் இருக்காரான் நாரதன்னு பேரான் அவர் தன்னுடைய தகப்பனாரான பிரம்மா கிட்டேயே வேதம் படித்தாரான் ஆனால் சரியான முறையில் படிக்கலை ஏதோ ஞாபகம் சீக்கிரம் படிக்கணும் அந்த பொறுமையாக பன்னெண்டு வருஷம் வேதம் படிக்கணும்னா அந்த பன்னெண்டு வருஷம் அதற்கு செலவழிக்காமல் சீக்கிரமாக கற்றுக்கணும் சீக்கிரமாக படிக்கணும்னு சொல்லி அப்படி படித்ததுனால அவருக்கு ஸ்வரங்கள்லாம் பிடிபடலை ஆகையினால அவர் வேத மந்திரங்களை வேறு வேறு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம் ஆகையினால அவர் சொல்கிற மந்திரங்களில் சொரப்பெசகு அக்ஷர தப்புகள் இவைகள்லாம் வந்ததின் காரணமாக எங்களுக்கு இது மாதிரி உருவங்கள்லாம் மாறிப்போயிடுத்து அவர் மட்டும் இங்கே வந்தார்னா அல்லது எங்கள் கையில் கிடச்சால் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் அவ்வளோ கோபம் இருக்குது அவர் விஷயத்தில் அவரை செய்த ஒரு தவறுனால் எங்களுக்கெல்லாம் உருவங்கள் இப்படி மாறிப்போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அந்த வீரர்கள் இதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது டாடா இப்படி ஒரு வம்சம் வர்றதுக்கு நம்ம காரணமாக ஆயிட்டோமே அப்படின்னு அவருக்கு வருத்தம் நாரதசாமிக்கு மேலும் பயம் வந்துடுத்தோம் ஏன்னா இப்போ நாம் தான் நாரதன் அப்படின்னு மட்டும் இவ்வாளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் இவருக்கு முதல்ல தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சுடுவா இப்போ நாம் தான் முதல்ல சிக்குவோம் இவாள்கிட்ட அப்படின்னு அப்படியான கேட்டுன்ட்டு அங்கிருந்து மெதுவாக நகுந்து ஓடி வந்துட்டார் நாரதன் ஓடி எங்கிட்ட வந்த வந்து பகவானே எங்கிட்ட கேட்டார் என்னுடைய தகப்பனார் நான் சொல்லிக் கொடுத்ததை சரியாக நான் கிரகிக்கலை அதனால் சின்ன சின்ன சொர தப்புகள் அவைகள்லாம் ஏற்பட்டது ஆனால் இவைகள்னால இப்படி ஒரு ஒரு சிரமங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டேன் நீ இனி வேத மந்திரங்களை சரியான முறையில் தான் சொல்லணும் அதை மாற்றி சொல்லக்கூடாது அக்ஷரம் சொரங்கள்லாம் மாறக்கூடாதப்பா சரியாக தான் சொல்லணும் வந்தால் சரியான முறையில் சொல்லு வரல தப்பு தப்பாக சொல்லாத அப்போ வேத நான் சொல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னா உன்னுடைய கர்மாக்களுக்கு என்ன உண்டோ அந்த மந்திரத்தை சொல்லு பாக்கி நேரங்களில் கிருஷ்ண கிருஷ்ணா நாராயண நாராயணான்னு சொல்லு போகிறோம் அப்படின்னு சொன்னார் பகவான் ஆகினால்தான் நாரதசுவாமிக்கு நாம் அடையாளம் என்ன சொல்லுவோம்னா நாராயண நாராயணான்னு சொல்லுவோம் அப்படி சொல்லுவார் நாரதசாமின்னு சொல்கிறோம் பகவானே அவருக்கு அப்படி உபதேசம் பண்ணினார் வேத மந்திரங்களை சரியான முறையில் வந்தால் சொல்லு இல்லைன்னா நாராயணான்னு சொல்லு போகிறோம் அப்படின்னு விட்டார் வேத மந்திரங்கள் உனக்கு சொல்ல வரல வாயில் நுழைய மாட்டேங்கிறது அப்படின்னா நீ அதற்காக தப்பு தப்பாக சொல்லாத நாராயணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லு போகிறோம் அப்படின்னு சொன்னார் பகவான் அப்படியே விகாரமாக உருவங்கள் மாறிப்போயிடுத்து பாக்கி லோகங்களில் உள்ள ஜனங்களுக்கு இவ்வளோ வேறுபாடுகளை கொடுக்கறது நாம் சொரத்தப்பாகவும் அக்ஷரத்தப்பாகவும் வேத மந்திரங்களை சொல்கிறதுனால அப்படி இந்த பனிஷ்மெண்ட்டுகள்னு கர்மவிபாக்காத்தியாயம்னு இருக்குது கருட புராணத்தில் அதில் சொல்கிற பொழுது என்ன என்ன பாப்பங்கள் பண்ணினால் இந்த இந்த தண்டனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த வேத வேத மந்திரங்களை சரியான முறையில் சொல்லலை என்ன இது மாதிரி விகாரமாக உள்ளவர்களால் நீ தண்டிக்கப்படுவே அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி அக்ஷரம் சொரங்கள்லாம் மாறப்படாது வந்தால் சரியான அதை நிர்பந்தமாக நான் தப்பு தப்பாக சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கருட புராணத்தில் இருக்குது இந்த சம்பவம் கருட புராணம் ரெண்டு பாகமாக இருக்குது முதல்ல ஆச்சார காண்டம்னு முன்னாடி இருக்குது அந்த பின்பாகம்தான் ரொம்ப முக்கியமான பாகம் அந்த கருட புராணத்தில் உள்ள பின்பாகங்களில் நிறையா தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் இந்த கர்மவிபாக அத்தியாயத்தில் இந்த சம்பவமானது இருக்குது அவ்வளோ முக்கியம் வேதத்துக்கு உள்ள ஸ்வரங்கள் அந்த ஸ்வரங்கள்லாம் மாறப்படாது ஏழு ஸ்வரங்கள் இருக்குது வேதத்துக்கு எப்படி சங்கீதத்தில் வந்து சப்தஸ்வரம்னு சொல்கிறோம் ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம்னு சப்தஸ்வரங்கள் சொல்கிறோம் சங்கீதத்தில் அதே போல் வேதத்துக்கும் சப்தஸ்வரம் இருக்குது என்ன சப்தஸ்வரம்னா ஸ்வரம்னு சொல்கிறது இல்லை வேதத்தில் சொல்கிற பொழுது ஸ்ருத்தின்னு சொல்கிறது உதாத்த ஸ்ருதி அனுதாத்த ஸ்ருதி ஸ்வரித்த ஸ்ருதி பிரச்சயஸ்ருதி தீர்கஸ்ருதி ஏகஸ்ருதி தண்டஸ்ருத்தின்னு ஏழு ஸ்வரங்கள் இருக்குது வேதத்தில் அந்த சப்தஸ்வரத்துக்கும் வேதத்துக்கு வேறு விதமாக பெயர்கள் அப்படி இந்த சொரஞானத்தோட சொ மாறாமல் சொல்லணும் அப்படி வேதாத்தியனம் பண்ணணும் அந்த வேத மந்திரங்களை புதுப்பிச்சுக்கணும் அப்பப்போ அந்த புதுப்பிக்கிறதுக்கு தான் இந்த உபாக்கரம் நமக்கு ரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா இந்த உபாக்கரம் ரொம்ப முக்கியம் நமக்கு தகப்பனார் நமக்கு உபதேசம் பண்ணுறது காயத்ரி மந்த்ரம் நமக்கு முத முதல்ல மந்திரம் எது அப்படின்னா காயத்ரி தான் நாம் முதல்ல எடுத்துக்கக்கூடிய மந்திரங்கள் ஆனால் உலகத்தில் நாம் முதல்ல விடக்கூடிய மந்திரம் எதுன்னா காயத்ரி தான் காயத்ரி தான் விட்டுடுறோம் அதை விட்டுட்டு வேறு எதையோ நாம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு முதல்ல இருக்க வேண்டியது காயத்ரி மந்திரம்தான் காயத்ரி மந்திரத்தினுடைய பலமாகத்தான் அத்தனை மந்திரங்களும் நமக்கு சித்திக்கிறது அவ்வளோ முக்கியம் இந்த காயத்ரி மந்திரம் அந்த மந்திரங்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு அனுஷ்டானந்தான் இந்த உபாகர்மாங்கிறது அதை எப்படி செய்யணும் அதை செய்யக்கூடியதான முறை எப்போ செய்யணும் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் விரிவாக பார்ப்போம்